ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வல்லற்பெருமானார் வடலூரிலும் மேட்டுக்குப்பத்திலும் எழுந்தருளியிருந்த காலத்தில் அருளப்பெற்ற பகுதி இவை பெருமானார் நிறுவியருளிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய தருமச்சாலை சத்திய ஞானசபை சித்தி ஆகிய நான்கு சன்மார்க்க நிலையங்களை குறித்தும் நிறுவ திட்டமிட்டிருந்த மற்றும் சில நிலையங்களை குறித்தும் இவை அருள பெற்றன ஆகலின் நிலையங்களை பற்றிய வரலாற்று குறிப்புகள் கொள்கை விளக்கங்கள் பற்பல இவற்றால் தெளிவாக அறிய பெறுகின்றன அழைப்புகளும் அறிவிப்புகளும் கட்டளைகளுமாக மொத்தம் பதினெட்டு பகுதிகள் நமக்கு கிடைத்துள்ளன